வணக்கம் நேர்களே நற்றினையின் கதை செல்லும் நீதிக்கு சென்னையில இருந்து ஆர்ஜே மார்க்சி என்ன நேர்களே கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்கு போல ஒரு ஊர்ல ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்ட சுத்தி கழகான குட்டி குட்டி தீவலா இருந்துச்சான் அந்த காட்டுக்கு வந்து ஒரு தலைவர் இருந்தாராம் அவர் அந்த காட்டுவாசிகளை எல்லாம் சொந்த பிள்ளை போல பாத்து ரொம்ப கண்ணும் கருத்துமா அழகா கவனிச்சுட்டு வந்தாராம் ஆனா அவருக்கு வந்து வயசாயி போச்சு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 அவங்க ரெண்டு பேரும் வந்தோம்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இளைஞர்களே நீங்க இதுவரை வந்து எல்லா பிராக்கிரமத்திலயும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு நீங்க நிரூபிச்சுட்டீங்க இப்ப கடைசியா ஒரு போட்டி நான் அவங்களுக்கு வைக்க போறேன் இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கதான் எனக்கு அப்புறம் தலைவனா முடிசூட்டப்படுவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு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 ஒரே புகையா வருது உதவியாளர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா நினைக்கும் எப்படா நெருப்பு வரும் யாரு வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த தீபம் அந்த நெருப்பை பார்த்த உடனே டேனி போய் படகு எடுத்துட்டு போய் அவரை கூப்பிட்டு வர்றாங்களாம் அப்போ அங்க போய் பார்த்தா ஒருத்தர் வந்து அப்படியே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 இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு இந்த சொங்கி மாதிரி இருந்தாரு இல்லைங்களே அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு அரசே ஒருவேளை அவர் இறந்து கிடந்து இருப்பாரோ அதனால தீ மூட்ட முடியலையோ வாங்க யாராவது போய் பாத்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு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 வந்து தீவுலேருந்து வெளிய வந்து அரசரியும் அந்த உதவியா உதவியாளர் எல்லாம் பார்த்தோன்னே பயங்கர வரவேற்போட தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் நல்ல ஒரு சோழ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 அதை பார்த்தாரு அத நான் என்ன பண்ண என்னுடைய பங்குல ஒரு போர்ஷன் எடுத்து நான் வந்து சோழ விதைகளா போட்டு செடியா வளர்ந்துச்சு வரத வச்சு அப்படியே நான் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கேன் இத பார்த்தோன்ன அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏன்னா எவ்வளோ அறிவாளியா இந்த இளைஞர் வந்து யோசிச்சிருக்காரு தனக்கு கொடுத்த பொருளை வீணாக்காமல் அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அதை எப்படி வேஸ்ட் பண்ணாம எப்ப நம்ம அதை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப நல்லபடியா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அரசருக்கு பயங்கர சந்தோஷம் உடனே அவங்க எல்லாரையும் தீவுக்கு அங்கிருந்து அந்த தீவுல அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நம்ம சொல்லவே வேணாம் நமக்கே கதையில தெரிஞ்சிருச்சு இல்லையா கண்டிப்பா அந்த காட்டுக்கு அந்த அரசர் அந்த அரசர் யார் வந்து தலைவரா ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு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 அது பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையானாலும் நேரமானாலும் நட்புடன் உங்கள் ஆர்ஜை மாட்சி